பாடம் முப்பத்தி நான்கு பள்ளியில் உமிழப்பட்ட சளியை சிறு கற்களால் சுரண்டி அப்புறப்படுத்துதல் அறுவறுப்பானதை நீ மிதித்துவிட்டால் அது ஈரமாகி இருந்தால் அதை கழுவிக்கொள் அது காய்ந்ததாக இருந்தால் வேண்டியதில்லை என்று இபனு அப்பாஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்